ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசி ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் ஷாங்கங்கரதலப்புலவருஷய பித்திருக்கள உதேசிச்சு செய்யக்கூடியதான பித்திருக்கர்மாக்கள பத்தி ஒருவா பார்த்தனோம் அதிலே முதல்ல ஒவ்வொரு ஜீவனும் இந்த பூலோகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு எப்படி இங்கேருந்து போகிறான் எங்கே போகிறான்ங்கிறத கருட புராணம் நமக்கு விரிவாக எடுத்து காட்டுறது கருட புராணம் ரெண்டு பாகமாக இருக்குது முதல்ல ஆச்சார காண்டம்னு முதல்ல இருக்குது இந்த ஆச்சார காண்டத்தில் நாம் செய்யக்கூடியதான விரதங்களுடைய பெருமைகள் நிறையா சொல்லப்பட்டிருக்கு பின்னாடி உள்ள பாகத்துக்கு உத்தரகாண்டம்னு பேர் அவைகளில் தான் அதில் தான் நம்முடைய ஒவ்வொரு ஜீவனுடைய கதாகத்தான் சொல்லப்படுறது எப்படி சொல்கிறது கருட புராணம் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தனும் அவனுடைய ஆயுஷுக்கு தகுந்தாற்போல் அவனுக்கு ஆயுஷு தீர்மானம் படு பண்ணப்படுறது எப்படி தீர்மானம் பண்ணப்படுறதுன்னா உலகத்தில் ஒரு பேச்சு உண்டு என்னென்னா ஒவ்வொருத்தனும் பிறக்கிற பொழுதே பிரம்மா அவனுக்கு ஆயுஷை தீர்மானம் பண்ணுறார் தலையெழுத்து தாத்ரா சுவஹஸ்த லிகிதானி லல்லாட்டப்பட்டே கோவாக்ஷராணி பரிமாறித்தும் சமர்த்தா அதாவது ஒவ்வொருத்தனும் புறக்குற பொழுதே தலையெழுத்து பிரம்மா எழுதி வச்சுர்றார் இவன் இவ்வளோ வயசு தான் வாழணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்கார் அதை யாராலையும் மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு பேச்சிருக்கு ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு நமக்கு புராணங்கள் தான் ஏன்னா மார்க்கண்டேயன் அப்படின்னு ஒரு குழந்த அந்த மார்க்கண்டேயனுடைய சரித்திரத்தை பார்த்தால் தெரியும் அவன் பன்னெண்டு வயசு தான் அவனுடைய ஆயுஷ்காலம் அப்படின்னு இருந்தது ஆனால் பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால என்றைக்கும் பன்னெண்டு வயசே வாழக்கூடியதான ஒரு சக்தியை அந்த குழந்த அடைஞ்சான் அப்படின்னு பார்க்குறோம் புராணங்களில் அது எப்படி சாத்தியம் அவனுக்கு தலையெழுத்து இவ்வளோதான் இருக்குது அப்படின்னா இப்போ மாத்தினத்துக்கு நமக்கு சரித்திரம் தெரியுது அதே போல் பகவத்பாதாச்சாரியாளுடைய சரித்திரத்துலேயும் தெரியும் அவருக்கு பதினாறு வயசு தான் ஆயுஷ்காலம்னு இருந்தது அப்படின்னு ஆனால் வந்து இன்னொரு பதினாறு வயசை கொடுத்தார் பகவத்பாதாச்சாரியாளுக்கு காசியிலே அப்படின்னு அவருடைய சரித்திரத்தில் பார்க்குறோம் அப்போது இதெல்லாம் மாத்தினத்துக்கு உதாகரணங்கள் இதெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி உண்டு அதுதான் ஜோதிஷத்தில் சொல்கிற பொழுது பலதீபிகா அப்படின்னு ஒரு கிரந்தம் அதில் சொல்கிற பொழுது என்ன சொல்கிறாருன்னா பரமேஸ்வரன் பார்வதி சம்பாதமாக அமைஞ்சிருக்கு அந்த கிரந்தம் அதில் என்ன சொல்கிறாருன்னா பரமேஸ்வரன் சொல்கிறார் ஜாதகம் பார்த்து சொல்கிற பொழுது மூன்று விஷயங்களை மட்டும் நீ சொல்லாத அப்படின்னு சொல்கிற ஜோசியாலுக்கு பரமேஸ்வரன் சொல்லி கொடுக்குறார் என்ன மூணு விஷயங்கள் சொல்லாத அப்படின்னா முதல்ல ஆயுஷை சொல்லப்படாது சொல்ல முடியும் ஜாதகத்தில் கணக்கு பார்த்து சொல்ல முடியும் இவன் எத்தனை வயசு காலம் இவன் வாழ்வான் எந்த வருஷம் எந்த தேதியில் எத்தனை மணிக்கு இவன் மரணிப்பான் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் சொல்லாதேன்னர் பரமேஸ்வரம் ரெண்டாவது அடுத்த ஜென்மா அதையும் சொல்லாதேன்னர் சொல்ல முடியும் இவன் அடுத்த பிறவி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகம் பார்த்து சொல்ல முடியும் ஆனால் அதை சொல்லாதே அப்படின்னா மூன்றாவது பிராரப்தம் பிராரப்தம்னா நாம் போன போன ஜென்மாக்களில் சேர்த்த புண்ணிய பாபங்கள் அந்த புண்ணிய பாபங்கள் என்னென்ன புண்ணியம் ஜாஸ்தியாக இருக்கா பாப்பம் ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறத ஜாதகம் பார்த்து சொல்ல முடியும் அதுக்கு பிராரப்தம்னு பேர் அதையும் சொல்லாதே அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்கிறார் ஏன் இதை மூனையும் சொல்லாதேன்னு பரமேஸ்வரன் சொல்கிறார் அப்படின்னா பார்வதி கேட்கிறா ஏன் இதை மூனையும் சொல்லப்படாது அப்படின்னு கேட்குற போது பரமேஸ்வரன் இது மூனும் என்னைக்கும் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இவனுக்கு இத்தனை வயசு தான் ஆயுஷ்காலம் அப்படிங்கிறது அவன் பிறக்கிற நேரத்தை வச்சு கிரகங்கள் அவனுக்கு தீர்மானிக்கிறது ஆனால் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தாலோ அல்லது ஜானிகளுடைய திருஷ்டி இருந்தாலோ அல்லது அவனுடைய கர்ம பலம் இருந்தாலோ மாறிப்போயிடும் கிரகங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது ஈஸ்வரனுடைய அனுகிரகமும் ஞானிகளுடைய திருஷ்டியும் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்லியிருக்க ஆகையினாலே அது நம்முடைய தீர்மானத்துக்குள்ளே வராது வரலாம் அப்படின்னு வேணால் சொல்லலாம் தீர்மானமாக வரும் அப்படின்னு நீ சொல்லாத அதே போல் ஞானிகளுடைய அனுகிரகம் இருந்ததானால் அடுத்த பிறவியே இல்லாமல் கூட செய்ய முடியும் ஆகையினாலே அடுத்த பிறவி என்னங்கிறதையும் சொல்லாதேன்னர் அதே போல பிராரப்த கர்மா அதுவும் மாறுதலுக்கு உட்பட்டது இது மூணும் எந்த ஜோஸ்யனாக இருந்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்னு பரமேஸ்வரன் நமக்கு காண்பிச்சுருக்கார் ஆகையினாலே ஜாதகம் பார்த்து இது மூணும் நம்மளாலே தீர்மானமாக சொல்ல முடியும்னு இருந்தாலும் சொல்லக்கூடாது ஏன்னா பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால் மாறக்கூடியது அப்படிங்கிறது தான் நாம் மார்க்கண்டேயனுடைய சரித்திரத்தில் நாம் பார்க்குறோம் பரமேஸ்வரனை சரணாகதி பண்ணினதனுடைய காரணமாக அவனுக்கு ஆயுஷ் விருத்தி ஆயிடுத்து மார்க்கண்டேயனுக்கு அதே போல் ஒவ்வொரு மனுஷனும் ரொம்ப நாளும் வாழ முடியும் தன்னுடைய ஆயுஷை குறைச்சிக்கவும் முடியும் இது ரெண்டுக்குமே சரித்திரங்கள் இருக்குது கொ ஆயுஷை குறைச்சின்றவனுடைய சரித்திரங்களும் நிறையா இப்போ ராமாயணத்தில் பார்த்தா ராவணேஸ்வரனுடைய சரித்திரத்தை பார்த்தா தெரியும் ராவணேஸ்வரன் பரமேஸ்வரனை உபாசனம் பண்ணி வரண் வாங்கினான் அமரத்தம் அப்படின்னு வரம் கேட்குறான் ராவணன் அமரத்தம்னா என்றைக்குமே இறக்காத வரம் அப்படி வாங்கினான் பிரம்மா கிட்ட என்னைக்கும் உயிரோடு இருக்கக்கூடியதான வரண் ஆனால் பிரம்மா அது என்னால் முடியாதுன்னர் அந்த வரனை என்னால தர முடியாது அப்படின்னு சொன்னார் வேற வரன் கேளுனர் அப்போது ராவணன் நானாக நினைக்கிற பொழுதுதான் நான் இறந்து போகணும் அப்படின்னு வரன் கேட்டான் நான் நினைக்கிற பொழுதுதான் நான் இறந்து போகணும் அப்படின்னு கேட்க பிரம்மாவும் அனுகிரகம் அணிஞர் ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா அவன் நினைக்கவே இல்லை ஆனால் அவனுக்கு மரணம் வந்துடுத்து காரணம் என்னென்னா அவனுடைய பாப்பகரம்மா அவன் பண்ணின பாப்பகரமாக அவனுடைய ஆயுஷை குறைச்செடுத்தும் பார்க்குறோம் ராமாயணத்தில் அதுபோல் நிறைய உதாகரணங்கள் இருக்குது புராணங்களில் அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்